चैतन्या चैतन्यात ைத்தியமமமேத்தியைத்தியமே வர தூரீக்காஞ்சீ வாஞ்சி கிம் ரூத்து ம்ப்ளோயமி ாம்பால வீ பயாம்பரமீமும்போரே ஜனிசுரா ிஷு ஜிணி சை வாழம் வீதிப்பேத் சிோஸ் குருரிஷ மனாண்ட மனிஷா ஆச்சாரிய அந்த சண்டாள வேஷத்தில் இருக்கிற பரமேஸ்வரன் தத்துவ திருஷ்டியில் பதில் சொன்னவுடன் வேதாந்த சாஸ்திரத்தினுடைய தத்துவங்களையெல்லாம் இந்த ஸ்லோகங்களிலே விளக்கி சொல்லுகிறார் ஆச்சாரியர் ஆக வியாவகாரிக திருஷ்டியில் வேதம் உண்டு வியாவகாரிக சத்தியம்னு இதுக்கு பேர் ரிலேட்டிவ் ரியாலிட்டிக்கு சம்ஸ்கிருதத்தில் வியாபகாரிக சத்தியம் அப்படின்னு பேர் அப்சல்யூட்ரியாலிட்டிக்கு சம்ஸ்கிருதத்தில் பாரமார்த்திக சத்தியம் அப்படின்னு பேர் பாரமார்த்திக திருஷ்டியில அபேதம்தான் இருக்கு அபேதம்தான் இருக்கிறது வியாபகாரிக திருஷ்டியில் ிக திருஷ்டில் பெண் வேற்றுமை எல்லாமே உண்டு எல்லா வேற்றுமையும் தர்மமானது அறியாமையால் நாம் கற்பிக்கின்ற வேற்றுமைகளை தவிர சாஸ்திரமே சில வேற்றுமைகளை நமக்கு கற்பிக்கிறது அதுவே சொல்லும்போது இந்த சாஸ்திரம் தானே சாஸ்திரம் தான் இந்த ஜாதிங்கிற வேற்றுமையை கற்பிச்சிருக்கிறது இந்த ஸ்தூல சரீரத்துக்குத்தான் ஜாத்தியே தவிர ஆத்மாவுக்கு ஜாதி கிடையாது ஈவன் மைண்டுக்கு ஜாதி கிடையாது இந்த ஸ்தூல சரீரத்துக்கு தான் ஜாதி சொல்லப்பட்டிருக்கிறது ஆயுர்வேத சாஸ்திரத்துல வேப்பமரத்திலேயே பிராமண வேப்பமரம் வேப்பமரம் சொல்றான் ஆயுர்வேதத்தில் அப்ப வந்து வேப்ப ஜாதி சொல்றாங்க ஸ்தபதிகள்லாம் கருங்கல்ல பார்த்து சொல்றாங்க கல்லை பார்த்து சொல்றாங்க இதெல்லாம் ஆண் கல்லு இது பெண் கல்லு இது பிராமணக்கல்லு இது க்ஷத்ய கல்லு அப்படின்னு சொல்லி கருங்கல்ல சில்பசாஸ்திரின்னு சொல்கிறாரு இப்போ இதெல்லாம் வியாபகாரிக்க சத்தியம் பாரமார்த்திக சத்திய திருஷ்டியில் Consciousness கான்சியஸ்னஸ் சுத்தைதன்யந்தான் பரமார்த்த சத்தியம் இப்போ உபாதி திருஷ்டியில்தான் உபஹித திருஷ்டியில் அபேதம் உபாதிங்கிறது இது பாடி மைண்ட் காம்ப்ளக்ஸு உபாதி இது கான்சியஸ்னஸ் வந்து உபஹிதம் எக்ஸாம்பிள் மறக்கக்கூடாது Crystal Flower Example கிறிஸ்டல்கிறது உபஹிதம் உபாதிங்கிறது எது ஃப்ளவர் பூ அது மாதிரி ஃப்ளவர் இஸ் ஈக்குவல் டு பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் கிரிஸ்ட் கிறிஸ்டல் இஸ் ஈக்குவல் டு கான்ஷியஸ்னஸ் அப்படி புரிஞ்சுக்கணும் இங்கே மாற்றி போட்டுவிட்டு பிள்ளை நல்ல உபா உபாதி திருஷ்டியில் தான் நமக்கெல்லாம் பேதம் இருக்குது உபஹித திருஷ்டியில் பேதம் இல்லை லைக் ஆகாஷம் காஞ்சனகட்டி மிருக்கும்பகா தங்க குடத்துக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸும் மண்ணு குடத்துக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸும் ஒன்று தான் ஆகையினால ஆகாசத்தில் கிடையாது குளத்தில் தான் மண்ணு குடம் தங்கக் குடம்னு பேதம் இருக்கிறது ஆக பேதமெல்லாம் உபாதியில் உபகிதமான ஆகாசத்தில் கிடையாது ஸ்பேஸுக்கு உபாதியாக இருக்கிறதான் தங்கக் குடம் உபாதியாக இருக்கிறதான் மண்ணுக்குடம் ஆனால் ஸ்பேஸ் வந்து உபகிதமாக இருக்கிறது அதை இன்டிமேட்டாக அசோசியேட் பண்ணியிருந்தாலும் எவர் டிட்டாச்சு பரிபூர்ணமாகவே அது அசங்கமாக இருக்கிறது அசங்கம்னு சொன்னால் தமிழில் பற்ற திரும இங்கிலீஷில் சொல்லணும்னா டிட்டாச்சும் சொல்ல வேண்டும் அசங்கா டிட்டாச்மெண்ட்னு சொல்கிறோம் இல்லையா அந்த டிட்டாச்மெண்ட்டுங்கிறது பட்ஜெக்ட்னு அர்த்தம் இந்த இடத்துல அசங்கத்துவம் அசங்கத்துவம்னு சொன்னால் எப்படி ஸ்பேஸ் வந்து நம்ம நினச்சிட்டு இருக்கோம் நம்ம இதுக்குள்ளே ஸ்பேஸ் இருக்குதுன்னு சொல்கிறோம் வெளியில் ஸ்பேஸ் இருக்குதுன்னு சொல்கிறோம் கடைசியில் பார்த்தா ஸ்பேஸில் தான் பில்டிங்கே இருக்கு ஸ்பேஸ் இதுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்கிறது தப்பு ஸ்பேஸில் தான் பில்டிங்கே இருக்குது அதனால் ஸ்பேஸ் வந்து கருத்து மனசுல வைத்துக்கொண்டு இதை விரிவா சொல்லுகிறார் இந்த முதல் ஸ்லோகம் சொல்லுகிறது ஜாக்ரது யா உஜும்பதே ஜாகிரதுன்னு சொன்னால் ஜாகிரதாவை பேக்கிங் ஸ்டேஜ் ஸ்வப்னம்னு சொன்னால் கனவு நிலை ட்ரீம் சுஷுத்தி டீப் ஸ்லீப் ஆழ்ந்த உறக்கம் ஆகையினால் கனவுரக்கம் ஆகியவைகளில் அதெல்லாம் அதை தெரிந்து கொண்டிருக்கிற யா சம்வித்துன்னு சொன்னம் அர்த்தம் டுஸ்இக்குவல் டு என்ன அது கான்சிய எல்லாத்தையும் அறிகிறது நான் முடித்து முழித்துக்கொண்டிருக்கிறேன் நான் கனவு கண்டேன் நான் ஆழ்ந்து உறங்கினேன் உறக்கத்தை கனவு அறியாது கனவை உறக்கம் அறியாது உறக்கத்தையும் கனவையும் விழிப்பு அறியாது ஆனால் மூன்றையும் நான் அறிகிறேன் நான் அறிகிறேன் அகம் ஸ்வ ஜாகிர சுசுக்தி லலிதா அஷ்டோத்திர உணருக்கு जाग्रत स्वप्न सुसुप्तिनाम साक्षी भूचये नमो नमः. உடைய நாமமே இருக்கு. அப்போ जाग्रत स्वप्न सुसुप्तिषु அது என்னன்னா ಸ್ಪಷ್ಟ ಮಾತ್ರేదా. ಸ್ಪಟතරಾನ bộtருக்கு. சோ క్లియర్ னு சொல்றோம். ಸ್ಪಟතරಣ್ಣ என்ன அர்த்தம்? ಸ್ಪುటం னா தெளிவுน அர்த்தம். ಸ್ಪಟතරಂ னு சொன்னா இது வந்து ಸೂಪರ್เลటివ్ డిగ్రీ. அப்போ அது எனக்கு தெளிவாக தெரிகிறது ஆனால் வந்து கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறது கூட சரியா தெரியாமல் இருக்கலாம் ஆனால் தெரிகிறதுங்கிறது தெரியாமல் இருக்காது ஏதோ ஒன்று தெரியறது என்ன சரியா தெரியலை ஆனால் தெரியறது அப்போ நான் அல்லது அகங்கிறது ஸ்பஷ்டமாக தெரிகிறது அதனால அந்த ஸ்பஷ்டமாக தெரியறது தான் ஸ்புட இதுக்கு பேர் சமஸ்கிருதத்தில் அன்வய வெத்திரேக்க நியாயம்னு சொல்லுவோம் அன்வய வெத்திரேக்க நியாயம்னா எது மாறுவது எது மாறாததுன்னு வச்சு கொண்டு வெத்திரேக்கம்னா விழிப்பு கனவு உறக்கமெல்லாம் மாறுகிறது வெத்திரேக்க அவஸ்தா அன்வயமாக இருக்கிறது தொடர்ந்து இருக்கிறது என்னென்னா நான் நான் கனவு கண்டேன் நான் விழித்திருக்கிறேன் நான் உறங்கிறேன் எல்லாம் சொல்லுவோம் இதெல்லாம் மைண்டோட ஸ்டேஜ் ஆத்மாவோட ஸ்டேஜ் இல்லை ட்ரீம் ஸ்டேட் ஸ்டேட் எனக்கு டீப்னிங்கும் கிடையாது தான் விழிப்பு கனவு உறக்கமே தவிர மனசு வந்து விழிப்புல வேலை செய்கிறது கனவுல இன்னொரு விதமா வேலை செய்கிறது தூக்கத்தில் ஒன்றும் இல்லாமல் சும்மா உட்கார்ந்துருக்கு பேசிவ் கண்டிஷன் ஆள் அமைதியாக இருக்கு அவ்வளோதானே தவிர நான் வந்து எனக்கு வந்து விழிக்கிறதோ மறையிறதோ ஒன்றும் கிடையாது மனசு தான் எல்லாம் பண்ணும் இப்படி புரிஞ்சுக்கணும் மனதுக்குத்தான் கனவு உர விழிப்பும் கனவும் உறக்கவும் எனக்கு இல்லை நான் மனங்கில்லை ஏனென்றால் மனதின் நிலைகளை அறிபவன் நான் எனவே நான் மனம் அல்ல அப்படி புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு இது சொல்ற விழிப்பு கனவு உறக்கம் இவைகளில் எந்த ஒரு சைதன்யமானது தெள்ள தெளிவாக விளங்கிக் கொண்டிருக்கிறதோ இதுதான் எந்த ஒரு சைதன்யம் தெள்ள தெளிவாக விளங்கிக் கொண்டிருக்கிறதோ சுருக்கமா சொன்னா நான் நான் நான் என்று அந்த உணர்வானது விளங்கி கொண்டிருக்கிறது சேர்ந்து நான் நான் சொல்லுகிறதுனால அப்புறம் அப்பவும் தனியா நிற்கிறது அப்ப தனியா நிற்கிற தனியா இருக்கிற போதும் சேர்ந்திருக்கிற போதும் பாடியோட சேர்ந்துன்னு நானும் சொல்லும் ஆப்ஜெக்டிவ் பண்ணவும் முடியும் பிரிக்கவும் முடியும் அதுதான் விவேக்கம்னு பேர் உடம்போடு சேர்த்துட்டு நம்ம விவகாரம் பண்ணுறோம் ஆனால் உட்காந்து ஆராய்ச்சி பண்ணுற போது இப்படி உட்காந்து பொறுமையாக ஒரு இடத்துல உட்காந்து விச்சாரம் பண்ணுற போது பாடி மைண்டு வேறே நான் வேறேன்னு புரிஞ்சுக்கிறோம் விவகாரம் பண்ணுற போது அப்படிலாம் இருக்கிறதுல விவகாரம் பண்ணுறபோது பாடி மைண்டோட ஐடென்டிஃபை பண்ணி அசோசியேட் பண்ணிவிட்டு தான் விவகாரம் ஆனால் உட்காந்து ஒரு இடத்துல பொறுமையாக விசாரம் பண்ணுற போது இதெல்லாம் ஆப்ஜெக்டிஃபை பண்ணுறோம் அதனால இந்த இதுலேயே வரப்போகுறது பாருங்கள் இன்னும் விளக்கமாக சொல்ல வேண்டி இருக்கிறது இந்த முதல்ல இந்த வரியை தெளிவாக்கி விட்ரு நீங்கள் அப்படியே நான் சொல்றதை புரிஞ்சுக்க வேண்டிதான் ஸ்பெஷலாக இனிமேல் அதை சொல்ல போகிறது இல்லை ஜாகிரத்து அப்படியே நம்பர் போட்டுக்க வேண்டிதான் ஜாக்ரத் சுசுன சுன் யா நம்பர் டூ சம்வித்து நம்பர் த்ரீ ஸ்புடதும் இது ஒரு வாக்கியம் சொல்லியாச்சு விழிப்பு கனவு உறக்கம் இந்த மூன்று அவஸ்தைகளிலும் எந்த ஒரு உணர்வானது தெள்ளத்தெளிவாக விளங்கிக் கொண்டிருக்கிறதோ அப்படின்னு சொல்லிட்டு செமிக்காந்திரோதா ஜகத் சாட்சி சாட்சி பிரம்மாதி பிபீலிகாந்த தனுஷு புரோதா அவ்வளவுக்கெல்லாம் இருக்கக்கூடிய அற்புதமான வாக்கியம் ஜகத்துக்கு இப்ப என்ன முதல்ல அனலைஸ் பண்ணது என்னது நம்மள அனலைஸ் பண்ணிருக்கு தனி இண்டிவிஜுவல் அனலைஸ் பண்ணிட்டு இண்டிவிஜுவல் அனலைஸ் பண்ணி பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் வேற கான்சியஸ்னஸ் வேற நீ வந்து உண்மையிலேயே கான்சியஸ்னஸ் பாடி மைண்ட் எல்லாம் உன்னுடைய ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி விடுத்து உடலும் மனமும் உன்னுடைய புறப்பொருள்கள் நீ அதற்கு வேறான உணர்வாக இருக்கிறாய் என்று முதல் வரி சொல்லிவிட்டது இரண்டாவது வரி என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால் இந்த ஜகத்துக்கெல்லாம் சாட்சி யா ஜக்தாட்சினி சம்பீத்துன்னு அர்த்தம் சம்பீத் வந்து ஆக என்னால் அது சாட்சினு ஸ்ரீலிங்கத்திலே போடுறதுவிதம் ஆக என்ன பம்மாதி தனுஷு பிரோத ஜகத்ஷிணி அப்படியே யாங்கிறது நம்பர் ஒன் ஜெகத் சாட்சி நம்பர் டூ ப்ரபீலிகாந்ததனுஷு த்ரீ புரோதாங்கிறது ஃபோர் எந்த போடுகும் இருந்து கொண்டு முதல்ல என்ன சொல்லப்பட்டது பாடி மைண்டு ஜகத்துக்கே சாட்சி ஜகத்துனா என்ன அர்த்தம் தெரியுமோ ஜாயத்தை தோன்றுகிறது மறைகிறது என்பதால் ஜகத்துன்னு பேர்ஸ் எல்லா நாமரூபங்களும் ஜாயத்தே கச்சதி கச்சத்தின்னா லயம் கச்சதி தோன்றுகிறது கொஞ்ச நாளைக்கு இருக்குது நீர்க்குமிழி மாதிரி அப்புறம் ஒடுங்கி போகிறது நீர்க்குமிழிக்கு நமக்கு இன்னும் ரொம்ப வித்தியாசம் இல்லை நமக்கு நம்ம கண்ணுக்கு நீர்க்குமொழி வந்து நீர்க்கும்மிழி வந்து நம்ம கண்ணுக்கு ரொம்ப சர்வசாதாரணமாக தெரிகிறது பெரிய லெவலில் பார்க்குற போது நம்ம நம்ம லைஃபும் அப்படி தான் அவங்களுக்கு தோன்றது இல்லை நேற்றுக்கு ஒரு ஆர்டிக்கிள் படித்தேன் சிலதெல்லாம் சிலதெல்லாம் வந்து சில கிரகங்களை ரிசர்ச் பண்ணுறதுக்காக அனுப்பிச்சிருக்கான் நான் சில ஏதோ ஒரு விபிச்சிருக்கான் ஆகாசத்தில் அனுப்பிச்சு விட்டுருக்கான் அது மெசேஜ் அனுப்புற போது நாம இருக்க மாட்டோங்க இருக்க மாட்டோம் நமக்கு அப்புறம் அஞ்சாறு தலைமுறை வந்ததுக்கப்புறம் வேணா ஒரு வேளை மெசேஜ் அந்த மெசேஜ் அனுப்பிச்சாச்சு நமக்கு அது வந்து ரீச் ஆகலை நமக்கு ரீச் ஆகாது அப்படின்னு சொல்கிறோம் இன்னும் பர் அதாவது ஒரு ராக்கெட்டு விட்டால் அது பதினேழு லட்சம் கிலோமீட்ரு ஒரு மணி நேரத்துக்கு பதினேழு லட்சம் கிலோமீட்டர்ஸ்க்கு போச்சுன்னா ரெண்டரை நாளில் சந்திரனுக்கு போகும் அது ஒரு மணி நேரத்துக்கு இல்லை அது அதை பார்த்தா இந்த கேலக்ஸி இதோட இதெல்லாம் பார்த்தா ஈஸ்வரனுடைய வித்புத்தியெல்லாம் நம்மெல்லாம் வந்து உலகத்தில் இது இல்லாமல் அந்த இரத்தே ரொம்ப ஸ்மால் அதெல்லாம் நம்மலாம் எம்மாத்திரம் விசித்திரமாக இருக்கும் இப்போ இந்த சரீரம் சரீரத்துக்கு சாட்சியாக இருக்கிறது சம்வித்துன்னு சொன்னது முதல்ல இண்டிவிஜுவல் அனலைஸ் பண்ணியாச்சு சொல்லப்போனால் ஆத்ம விச்சாரம் பண்ணியாச்சு இப்போ ஜெகத் விசாரம் பண்ணி ஜகத்துக்கு சாட்சின்னு சொல்லுகிறது எந்த சம்பித்தானது எந்த சைதன்யமானது ஜகத் சாட்சினி ஜகத்துக்கெல்லாம் சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறதோ அது என்ன எப்படி இருக்குன்னா பிரம்மாதி பிபீலிகாந்த தனுஷு புரோதா பிரம்மாதி அப்படின்னா பிரம்மா முதல் பிபீலிகாந்த தனுஷு எறும்பு வரைக்கும் உள்ள உடம்புகளில் அது போட்டுக்கலாம் புழு குழு போட்டுக்கலாம் அமீபா வரைக்கும் உடம்பு போட்டுக்கணும் தப்பே இப்போ வந்து பிரம்மா ஃப்ரம் பிரம்மா டு அமீபா வரைக்கும் எல்லா சரீரத்திலையும் சொல்வது எல்லாருடைய சரீரத்திலையும் இந்த கான்சியஸ்னஸ் தான் வியாபிச்சிருக்கு சொல்வது இந்த வாக்கியம் யா சம்பித்து ஜெகத் சாட்சினி பிரம்மாதி பிபீலிகாந்த தனுஷு புரோதா புரோதானா வியாப்தம் பர்வேடுன்னு சொல்றோமோ இல்லை வியாபித்திருக்கிறது வியாபித்திருக்கிறதோ எந்த சைதன்யமானது ஜகத்துக்கு சாட்சியாக இருந்து கொண்டு பிரம்மா முதல் எறும்பு வரையிலும் உள்ள அனைத்து சரீரங்களையும் வியாபித்து கொண்டிருக்கிறதோ சொல்லியாச்சு இது ரெண்டு சொல்லியாச்சு இதுல எல்லாம் முடிஞ்சு போச்சு ஆத்ம விசாரம் ஓவர் ஜெகத் விசாரம் ஓவர் இது ஓவர்னு நான் சொல்லிவிட்டேன் அவ்வளோதான் முடிஞ்சு போயிட்டு பண்ணணுன்னா அவ்வளோ வேணும் பண்ணலாம் முதல்ல தொம்பதம் ஓவர் ரெண்டாவது தற்பதம் ஓவர் இப்போ டெக்னிக்கலாக சொல்லணும்னா தொம்பதம் தத்துவமசி மகாபாக்கியத்தில் இருக்கிற தொம்பதம் அப்புறம் அதில் இருக்கக்கூடிய இந்த ஈஸ்வரன் கிட்ட இருக்கிறது தற்பதம்னு சொல்லுவோம் ரெண்டும் ஒரு லைனில் முடிஞ்சு போயிடுது ஒரு லைனில் ரெண்டாக பிரிச்சுருக்கோம் அவ்வளோதானே அது மாத்திரம் இல்லை முதல்ல சொன்னது பிரஜானம் ரெண்டாவது வரியில் சொல்றது பிரம்மா இந்த இடத்துல பிரம்மாதினு சொல்லியிருக்கோம் இல்லையோ பிரம்மன்னு நம்ம சிருஷ்டிகர்த்தா சதுர்முக பிரம்மா நாலு முகத்தை வச்சுருக்காரு அந்த பிரம்மாதி அந்த பிரம்மா முதல் எறும்பு வரைக்கும் இதே கான்சியஸ்னஸ் தான் பர்வேடாயிருக்கு வியாபிச்சிருக்கு ஜெகத் சாட்சினி சாயேவ அகம் இதான் இதுதான் ஐக்கியம் அதுவே நான் அதுவே ஏவாங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன் சத்தியமேவ ஜெயத்தே அது மாதிரி சத்தியம் ஏவ ஜெயத்தேன்னு சொன்னால் என்ன அது அழுத்தம் கொடுக்கறது அதனால சாயேவ அந்த சைதன்யமே நான் இது ஐக்கியம் இப்போ புரிய வைக்கிறது முதல்ல சொல்கிற போது என்னமோ ஆப்ஜெக்டிவை பண்ணி சொல்கிற மாதிரி இருந்தது எந்த ஒரு சைதன்யமானது விழிப்பு கனவு உறக்கம் இவைகளிலெல்லாம் தெள்ள தெளிவாக விளங்கி கொண்டிருக்கிறதோ எந்த சைதன்யமானது ஜகத்துக்கெல்லாம் சாட்சியாக இருந்து கொண்டு பிரம்மா முதல் எறும்பு வரையிலும் எல்லா சரீரத்தையும் வியாபித்திருக்கிறதோ அந்த சைதன்யமே நான் அகம் சம்பித் ஸ்வரூபா நான் சம்பித் ஸ்வரூபமாக இருக்கிறேன் சைத்தன்யரூபமாக இருக்கிறேன் ரொம்ப சிம்பிளா நச்சதி வஸ்து அறியப்படுற பொருள் நான் இல்லை திருஷ்யம்னு சொன்ன காணப்படுவது நட்சம் காணப்படுவது நட்சம் காணப்படு இங்கே என்ன சொல்றார் காணப்படுவது நான் அல்லன்னு சொல்ற உலகம் காணப்படுகிறது உலகம் நான் அல்ல உடல் காணப்படுகிறது உடல் நான் அல்ல மனம் காணப்படுகிறது மனம் நான் அல்ல புத்தி காணப்படுகிறது காணப்படுவது காண்பவனுக்கு வேறானது என்ற நியாயப்படி இதுக்கு பேரு சமஸ்கிருதத்தில் திருக் திருஷ்ய விவேகம்னு பேர் திருக் திருஷ்ய விவேகம் திருக்குன்னா பார்க்குறவன் அர்த்தம் திருஷ்யம்னா பார்க்கப்படுறதுன்னு அர்த்தம் அப்போ திருக்கு திருஷ்யம் திருக் திருஷ்ய விவேகம்னே வித்யாரண்யர் ஒரு டெக்ஸ்ட் எழுதியிருக்கார் ஃபேமஸ் டெக்ஸ்ட் ஷிங்கேரி மடத்தினுடைய பத்தாவது பீடாதிபதி அத்தமான டெக்ஸ்ட் அது அப்போ அந்த திர்கு திருஷ்ய விவேகத்தின்படி இந்த ஸ்லோகம் சொல்லப்படுகிறது நச்ச திருஷ்ய வஸ்து ஐஎம் நாட் ஆப்ஜெக்ட் என்ன வந்து ஐஎம் நெவர் பிகம் ஆப்ஜெக்ட் நான் வந்து ஒரு நாளும் ஆப்ஜெக்டாக முடியாது ஆப்ஜெக்ட் எல்லாம் சப்ஜெக்ட் நெவர் பிகம் ஆப்ஜெக்டுங்கிற அர்த்தத்தில் சொல்லி முடிகிறது நச்ச திருஷ்ய வஸ்து அதுவே நான் அறியப்படும் பொருள் நான் அல்ல காணப்படும் பொருள் நான் அல்ல இ என்று என்னும் கிடையாது சூப்பர் இம் சூப்பர் இம்போஸ்ட் ஆன் மீஸ்டி சூப்பர் இம்போஸ்ட் ஆன் மீ அதாவது நாம ரூபங்கள் என் மீது கற்பிக்கப்பட்டிருக்கிறது ஏற்றிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கிறது அதனுடைய அர்த்தமே இப்போ என்னோட பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸும் இருக்கு எல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மாஜியிலருந்து எல்லாருடைய பாடி மைண்டு காம்ப்ளெக்ஸும் அதில் தான் இருக்குது அந்த கான்சியஸ்னஸ் தான் அத்வைதமாக இருக்குது ஏக்கமாக இருக்குது பூர்ணமாக இருக்குது அசங்கமாக இருக்கிறது அதுதான் நான் திருஷ்ய வஸ்து இல்லை இந்த நாம ரூபங்கள் இல்லை இதி என்று வஸ்து இத்தி இத்தின்னு சொன்ன இது வரைக்கும் சொன்னதெல்லாத்தையும் இன்வெர்டர்ட் காமாஸில் போடணும்னு அர்த்தம் இத்தீன்னு சொல்லிட்டாலே இன்னா என்றுன்னு அர்த்தம் எதுலேருந்து இன்வெர்டர்ட் காமாஸ்னா ஜாகிரத்ஜா ஜிரும்பத்து யாபிரோதா ஜகத் சாட்சினி சைவாஹம் நேசி என்று திருட பிரஜா அஸ்திச்சே எஸ்யாங்கிறத முன்னாடி போடணும் அப்பியை பின்னாடி போடணும் மாற்றி போடணும் எஸ்யாபி எவனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி கோயிலில் பூஜை பண்ணுற பூஜாரியாக இருந்தாலும் சரி எங்கேயோ அமெரிக்காவில் கார் ஓட்டின்ட்டுருக்கிற டிரைவராக இருந்தாலும் சரி எந்த ஊராக இருந்தாலும் சரி எந்த ஜாத்தியாக இருந்தாலும் சரி இந்த எஸ்யாபிங்கிற வேர்டு ரொம்ப ஸ்ட்ராங் வேர்டு எஸ்யாபின்னு சொன்னால் எவனாக இருந்தாலும் எவளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் வேதத்துல எல்லாம் நம்ம நினச்சிட்டுருக்கோம் எல்லாத்துலேயும் இந்த பெண்களை எல்லாம் இந்த வேதசாஸ்திரங்கள் எல்லாம் அப்படியே தள்ளி வச்சுட்டா தள்ளி வச்சுட்டான்னு வேதத்தில் ஒரு இடம் சொல்லுகிறது வே ஒரு மந்திரம் சொல்கிறேன் ஆத்தன்டிக் மந்திரம் ஒரு மந்திரம் சொல்லுகிறது எந்த பெண்ணுக்கு ஆத்ம ஜானம் இருக்கிறதோ அவள் பெண்ணாக கருதப்பட மாட்டாள் ஆணாகவே கருதப்படுவாள் அப்படின்னு வேத வாக்கியமே இருக்கு சூரிய நமஸ்கார மந்திரத்தில் வருது அந்த வாக்கியம் அதுக்கு மீனிங்கே அப்படிதான் இருக்கு ஹாசியமே அப்படித்தான் இருக்கு இல்ல ஸ்திரியான பெண்கள் தத்துவ ஜானம் உள்ள பெண்கள் அவர்களை புகும் ஆண்கள் என்று கருத வேண்டும் அப்படியே ஸ்பஷ்டமாக சொல்லியிருக்கேன் வேதமே சொல்லி இருக்கு கிருஷ்ணமே சொல்லியிருக்கு அப்படி இருக்கிற போது தள்ளி ஒதுக்கியெல்லாம் வைக்கிறது அதெல்லாம் நம்மளா நினைச்சுக்கிறோம் நினைச்சுக்கிறோம் வந்து ஒரு ஒரு கான்டெக்ட்ல ஒரு ஒரு அர்த்தத்தில் இருக்கும் நமக்கு வந்து நம்ம புத்தி சின்ன புத்தியை வச்சுன்னா எப்படி புரிஞ்சுக்கிறது சைவாக எப்ப யாராக இருந்தாலும் அதி ரொம்ப முக்கியம் திருடப்பிரா என்ன ஹோம் நாலெட் நல்ல ஞானம் பரிபூர்ணமாக சித்திச்சிருக்கணும் நிஷ்டை ஏற்பட்டுருக்கணும் சந்தேகமே கிடையாது அகம் பிரம்ம அஸ்மி சந்தேகமே கிடையாது அதில் ஒன்றும் அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லிக்கிறா சொல்கிறா அப்படிலாம் நமக்கெல்லாம் அது சந்தேகமாகவே இருக்கு நம்ம பிரம்மமோ பிரம்மமோ தெரியல கிருஷ்ண சந்தேகமாக இருக்குது அப்படிலாம் சொல்லிறது அப்படி அர்த்தம் என்ன எஸ்யாபி யாராக இருந்தாலும் சரி தேவை என்னென்னா திருட பிரஜா இதைத்தான் கீதையில் பகவான் ஸ்தித பிரஜாங்கிறார் திருட பிரஜான்னு சொன்னால் என்ன அர்த்தம் பிரஜான சொன்னால் இந்த இடத்துல விஸ்தம் திருட பிரஜானர்த்தம் ஹோம் விஸ்தம் ஸ்ட்ராங்காக சந்தேகமே இல்லை நோ டவுட் சந்தேகம் இல்லை ஐயம் திரிபர சந்தே சம்சய விபரிய ரஹித ஜானம் சம்சய டவுட்லெஸ் ஜானம் விபரீத ரஹித ஜானம் திருடப்பிரா எஸ் எஸ்யா திருட பிரஜா அது யாராக இருந்தாலும் உறுதியாக நான் இந்த ஞானம் இருக்குமேயானால் அவன் சண்டாலனாக இருக்கட்டும் அவன் பிராமணனாக இருக்கட்டும் இரு பிறப்பாளன் இரு பிறப்பாளன்னா என்னர்த்தம் கர்ப்பவாசம் கர்ப்பவாசம் பண்ணி பிறக்கிறதுங்கிறது முதல் பிறப்பு அப்புறம் வந்து பூனல் போடுற போது மாத்துரக் ஜனனம் மௌஞ்சி பந்தநாத் பத்ல மாதா காயத்ரி பிதா ஆச்சாரிய உச்சியதே ஃபேமஸ் ஸ்லோகம் அதாவது பூனல் போடுற போது இதெல்லாம் அம்மாட்ட பிறக்கிறோம் மாத்துர் அக்ரேதி ஜனனம் அக்ரே ஜனனம் மாத்து மாத்துர் அக்ரேதி ஜனனம் தித்தீயம் மௌஞ்சி பந்தனா மௌஞ்சி பந்தனம்னா முஞ்சி புல்லை கட்டுறது இடுப்பில் மௌஞ்சி பந்தனார் அப்போ யார் அம்மாண்ணா தத் மாதாச்ச காயத்ரி அங்கே காயத்ரி தான் அம்மா குரு யாருன்னா டீச் பண்ணுற டீச்சர் தான் அப்போ அந்த ரெண்டாவது பிறப்புக்கு அப்பா அம்மா யாருன்னா காயத்ரி தேவி தான் அம்மா அப்பா வந்து டீச்சர் தான் அப்பா முதல்ல அப்பா அம்மா வேறே ரெண்டாவது அப்பா அம்மாவே அதனால்தான் பெரும்பாலும் அப்பாவே க வேதத்தையும் சொல்லி அது பேர் நியம அத்தியனம்னு பேர் அதனால் இப்பவும் போடுற போது அப்பா தான் சொல்லிக் கொடுக்குறாரு இனி பாருங்கள் இந்த பிரம்மோபதேசம் போது வாத்தியார் வந்து அப்பாவை சொல்லிக் கொடுத்து அப்பா வந்து பிள்ளைக்கு சொல்லிக் கொடுத்துருவ சொல்லிக் கொடுக்க இப்படி சொல்லி கொடுத்து தான் நடக்கிறது தெரிஞ்சுக்கணும் இப்படிதான் இந்த இந்த மத் இதுதான் கிளம்பும் அப்படி இதுதான் இப்படிதான் நடந்துட்டு இருக்கு எதுக்கு சொல்கிறேன் தீஜாஹாங்கிறதுலேருந்து போயிட்டேன் இது சண்டாலகாவா அஸ்து சண்டாலஹா என்ன லோ கேஸ்டாக இருக்கட்டும் அதை பற்றி கவலை இல்லை ஞானம் வந்து சண்டாலஹாவா அஸ்து அவன் சண்டால சண்டாலா வே இந்த பள்ளிக்கூடத்துக்கு போடுறல்லா அப்புறம் வந்து பள்ளிக்கு போடுறல்லா ரெண்டு லாவும் போடலாம் காளி மாதிரி காலி காளி மங்களம் மங்களம் எல்லாம் யூஸ் பண்ணலாம் ஆனால் சம்ஸ்கிருதத்தில் வந்து இந்த பள்ளிக்கூடத்துக்கு போடுற நான் கிடையாது அதுக்கு பதிலாக அந்த எட்டு மாதிரி இப்படி தலைகடா இப்படி போட்டுக்கிட்டு ஒன்று போடுவா அது தகராறுல இருக்கு அந்த அந்த எழுத்து பிரச்சனையில் இருக்கு அதனால் சண்டாலஹா சாண்டாலோஸ்துன்னு இருக்குது சண்டாலஸ புத்திரகா சண்டாளனுடைய புத்திரன் சண்டாளன் பிரம்மாவோடய புத்திரன் பிராமணன் மாதிரி சண்டாளனுடைய புத்திரன் சாண்டாளன் அவன் எப்படி இருந்தால் என்ன எந்த என்ன ஒரு லைஃப்பில் இருந்திருந்தா என்ன அதை பற்றி இல்லை அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை அவன்தான் குருகு குருகுன்னு ஸ்ரேஷ்டகா மனித சமுதாயத்தில் தலை சிறந்தவன் மனித சமுதாயத்திலேயே அவன்தான் தலை சிறந்தவன் இருந்தும் ஞானம் இல்லாதவன் தலை இல்லை சண்டாளனாக இருந்தாலும் ஞானம் பெற்றுவிட்டால் அவன் தலை சிறந்தவன் என்று ஆதிசங்கரர் கூறுகிறார் ரொம்ப முக்கியம் ஆதிசங்கரருடைய கிரந்த ரொம்ப ஃபேமஸ் கிரந்த அதனால யாராக இருந்த இவரு ஓஹோ ஒன்றும் சண்டாரனாக இருக்கணும் போட்டிருக்கு இல்லாட்டி பிராமனா இருக்கும் போட்டிருக்கு ரெண்டு பிள்ளை இருக்கா தான் ஞானியாக முடியும்னு நினச்சி விடாதீங்க சொல்கிறது நீ வந்து நீ வந்து ஹையஸ்ட்டு ஃபேமிலியில் பிறந்தாலும் சரி லோவஸ்ட்டில் இருந்தாலும் சரி எதில் இருந்தாலும் நீ தோட்டியாக இருந்தால் என்ன தொண்டைமானாக இருந்தால் என்ன யாராக இருந்தால உனக்கு ஞானம் வந்தவுடனே ஞானம் வந்தால் பிறகு நமக்கு என்ன வேண்டும் அப்படி ஒரு பாட்டே இருக்கு ஞானம் வந்தால் நமக்கு THIS IS MY thought, MY THOUGHT CONVICTION ஏஷ என்னா தெள்ளத்தணிந்த முடிவான கருத்து உறுதியாக சொல்லுகிறேன் புரிஞ்சு கொடுத்தோம் எனக்கு நல்லா புரியுது நஷ்ய வீடப்பிரி அேத் சா சாண்டால அது ட்விஜவா அது வாங்குறது சேர்த்தா நல்லாயிருக்கும் அதில் வாங்கிற சப்ளை பண்ணிக்கணும் அது ட்விஜவா அது சா குருஷா மம மனிஷா தனித்தனி சென்டென்ஸஸ்லாம் சைவாகம் நச்சத வஸ்து இது அதுக்கப்புறம் நம்பர் போட்டாச்சா சைவாகம் எத்தனை நம்பர் போட்டது தனி நம்பர் அது சைவாக அது தனித்தனியாக பிரிச்சுக்கணும்னு சொன்னேன் சைவாக சாயேவ அகம் ஓ ஒன்று நச்ச திருஷ்ய வஸ்து ரெண்டு இணு திருடப்பிர போட்டுங்க திருடப்பிர போட்டுங்க அப்புறம் நாலு எஸ் அஞ்சு அபி ஆறு அஸ்திச்சே ச சாா தூன் இருக்குது இல்லையா ரெண்டு ஒன்று அது அது எத்தனை நம்பர் பாக்கியம் எட்டு சாண்டால அது ஒன்பது டிதாக அது பத்து குரு பதினொன்று இப்பெண்டு ஏஷா பதிமூணு மொ பதினாலு மனிஷா பதினஞ்சு நீங்களே இப்படி கவனிச்சுன்னே வரணும் இப்படியே நம்பர் போடுற பழக்கத்துலேயே எல்லாம் இல்லை நீங்களாக அப்படி பார்த்தாலே சரி நான் நான் நம்பர் போட்டுன்னு உங்களுக்கு சொல்லவே இல்லை சும்மா நானாக பார்த்து பார்த்து தான் சொல்லின்னு நம்பர்லாம் போட்டுக்கல போட்டு முன்னாடியே நம்பரை போட்டு வச்சுருந்து பார்த்து பார்த்து நம்பர் இது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அப்படி போட்டால் சரி வரும் க்ளாஸில் எடுக்கிற போது நம்ம திருடப்பிரஜையாக மாற்றி கூட போட்டுக்கிறோம் ராமன் கிராமத்துக்கு போனான்னு சொல்லலாம் கிராமத்துக்கு ராமன் போனான்னு சொல்லலாம் போனால் ராமன் கிராமத்துக்குன்னு சொல்லலாம் எப்படி வேணாலும் சொல்லாமல் தமிழில் பழக்கம் இருக்கேன் இங்கிலீஷ்லாம் சொல்ல முடியாது கஷ்டம் கோஸ் ராமா வில்லேஜ் மாற்றி மாற்றினால் சொல்ல முடியாது அப்படின்லாம் சொல்ல முடியுமா தமிழ் அப்படி சொல்லுறா சம்ஸ்கிருத்தில் சொல்ல முடியும் இந்திய மொழிகளில் எல்லாத்துலேயும் சொல்ல முடியும் இங்கிலீஷில் சொல்ல முடியாது இப்போ இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம் பிரஜானம் பிரம்ம பேர் உணர்வே உலகத்துக்கு ஆதாரமும் எனக்கு ஆதாரமும் ஒன்று தான்னு இதில் தெளிவாக ஒரு கருத்து சொல்லப்படுது உலகத்துக்கு ஆதாரமும் எனக்கு ஆதாரமும் ஒன்று எனவே நான் யாருன்னா நான் இந்த உடம்புக்கும் உலகத்துக்கும் நான் ஆதாரம்னா எப்படி எப்படி கணக் கணக்கு போடுறேன்னு பாரு எனக்கும் உலகத்துக்கும் ஆதாரம் ஒன்றுதான் அதுதான் நான் ஆகையினால இந்த பாடி காம்ப்ளக்ஸ் மாத்திர இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களுக்கும் ஆதாரம் நான் தான் சரப்பிரபஞ்சம் அச்சரப்பிரம் சராச்சர பிரபஞ்சம் முழுவதுக்கும் ஆதாரம் நான் எப்படி கனெக்ட் பண்ணிட்டு பார்த்தோம் எனக்கு ஆதாரமானதும் ஜெகத்துக்கு ஆதாரமானதும் ஒன்று அதுதான் நான் எனவே என் மீது தான் எல்லாமே கற்பிக்கப்பட்டிருக்கிறது எனவே பிரியானம் பிர அகம் அக் ஸ்வரூபமான பிரம்மமாக நான் இருக்கிறேன் இது இருக்கு வேத மகா வாக்கியம் அதையும் சொல்லியாச்சு எப்படி அந்த சண்டாள வேஷத்தில் பரமேஸ்வரன் வந்து கேட்ட உடனே வேதாந்தத்தை தன்னுடைய சிஷ்ர்களுக்கு சொல்லி இதுதான்ப்பா இந்த ஆள் இப்போ சொன்னாரே இந்த வேஷத்தில் இருக்கிற பரமேஸ்வரன் வந்து இப்போ அந்த விஷயம்தான் இதுதான் இந்த ஞானம் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் உயர்ந்தவர்கள் என்பது என்னுடைய அபிப்பிராயம் என்பது கருத்து அடுத்தது ம்ைய கல் nirmale இத்தம்யா மதி நமே சாண்டலோஸ் சூது ரிஜோஸ் சிவிஸரி ைதவி திரம்ைய கம மதி नित्ये परे निर्मले லோஸ் சிஜோஸ் குருரிச்சா மனா மமா இந்த ஸ்லோகங்களையெல்லாம் உபநிஷத்தெல்லாம் படிச்சுட்டு பகவத்கீதையெல்லாம் படித்து பிரம்மசூத்திரமும் கொஞ்சம் பார்த்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா இதெல்லாம் வந்து ரொம்ப சௌகரியமான ஸ்லோகங்களாக இது குருவே தேவையில்லை வித்தவுட் குரு நம்ம படிச்சு தெரிஞ்சுக்க முடியும் சிம்பிளாக புரியுது ஏன்னா நம்ம இதையே முதல்ல எடுத்து படிக்கிறதுனால கொஞ்சம் விளக்கமாக சொல்ல வேண்டி இருக்கிறது இந்த ஸ்லோகம் பிர அகம் பிரம்மாஸ்மி என்கிற விளக்கி கூறுகிறது முதல் சொல்ல ஸ்லோகத்தையே சற்று விரிவாக விளக்கி கூறுவது போல் அமைந்திருக்கிறது இந்த ஸ்லோகம் அகம் பிரம்மை முதல்ல பாருங்கள் அகம் பிரம்மைவ பிரம்ம ஏவ பிரம்மமாகவே நான் இருக்கிறேன் ஏவாங்கிறது ரொம்ப முக்கியம் அஞ்சு இருக்கு பாருங்கள் அகம் பிரம்ம ஏவா நான் பிரம்மமாகவே இருக்கிறேன் இது வந்து ஸ்நானம் பண்ணுற போதே பிரம்மச்சாரி சொல்லி கொடுக்கணும் பிரம்மச்சாரிக்கு குளிக்கிற போதே இதெல்லாம் சொல்லி கொடுத்துடும் ஆனால் இதெல்லாம் வந்து மீனிங் தெரியாமல் சொல்லிகிட்டு ரொம்ப நாளைக்கு மந்திரம் மாதிரி ஜபம் மாதிரி அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பக்குவம் வந்த பிறகு சொல்லிக் கொடுத்தா புரியக்கூடிய பக்குவம் வந்த பிறகு இதை சொல்லிக் கொடுக்குற அர்த்தம் சொல்லி கொடுத்துருது இதெல்லாம் வந்து சாஸ்திரத்தில் பாவனையாகவும் சொல்லப்பட்டிருக்கு ஃபேக்டாகவும் டீச் பண்ணப்பட்டிருக்கு ஆட்டிடியூடாகவும் சொல்லுவோம் ஃபேக்டாகவும் சொல்லுவோம் ஃபேக்டுங்கிறது சந்தேகம் இல்லை இதுதான் மெயின் டீச்சிங் இதை விளக்கி சொல்கிறேன் இதில் பண்ணுற போது அதாவது ஸ்நானம் பண்ணுற போது ஆலதி ஜோதிர்ஹமஸ்மி ஜோதிர்ஜ்வலதி அப்படின் சொல்லி ஸ்நானம் பண்ணுற போது சொல்கிற மந்திரங்கள்ல ஒரு போர்ஷனை சொல்லியிருக்கேன் நிறைய இருக்குது அது ம் வருணம்ே தீர்த்த சரஸ்வதி அது பெரிய போர்ஷன் அது பேர் அகமர்ஷண சூக்து பேர் இந்த சூக்தத்தை ஜபம் பண்ணி நித்தியம் பிராமணம் ஸ்நானம் பண்ண வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது இதை சொல்லி ஸ்நானம் பண்ண இதெல்லாம் ஒழுங்காக பண்ணினா ஒண்ணு வராது ஒரு பிராப்ளம் வராது அற்புதமான பகுதிகள் அது பேர் அகமர்ஷண சுத்தம்னு பேர் அதுலேயே இது வந்து விடுறது சந்தியாவந்தனத்தில் ஒன்று வருகிறது அசாவாதித்யோ பிரம்மா பிரம்மைவாக அஸ்மி அப்படின்னு வந்துடுறது அது வந்து ஆட்டிடியூட் இந்த பிரம்மமாகவே நான் இருக்கேன்னு சொல்லி பாவனை ஆனால் இங்கே அப்படி இல்லை அதுதான் ஃபேக்ட் இதுதான் சத்தியம் நான் பிரம்மமாக உண்மை அங்கே வந்து அது வந்து பாவனை பண்ணுறோம் பாவனைங்கிறது கற்பனை மாதிரி இப்போ கடவுளை கல்லில் பாவனை தானே பண்ணுறோம் கல் கல்லை கல் என்று பார்ப்பது ஞானமாக கல்லை கடவுள் என்று பார்ப்பது ஞானமாக இப்படி சொல்கிறமே கல்லை கடவுள் என்று பார்ப்பது ஞானமாக கல்லை பிரம்மமாக பார்ப்பது ஞானமான் கல்லை கல்லாக பார்ப்பது வியாபகாரிக சத்தியம் கல்லை கல்லாக பார்ப்பது கல்லை கடவுளாக பார்ப்பது பிராத்திபாசிக பாவனை கல்லை பிரம்மமாக பார்ப்பது பாரமார்த்திக சத்தியம் அப்படி மூணாக பிரிக்கும் ஏன்னா இன்னொன்று வேல்டு புதுசாக யூஸ் பண்ணுறேன் பிராத்திபாசிக்கம் பிராத்திபாசிக்கம்னு சொன்னால் சூப்பர் இம்போஸ் பண்ணுறதில்ல அதாவது தெரிஞ்சதுலேயே ஏற்கனவே இருக்கிறது இதுவே வேர்ல்டே சூப்பர் இம்போஸ் இருங்கிறோம் அதில் இன்னும் சூப்பர் இம்போஸ் பண்ணுறது தான் கல்லில் கடவுளை தியானம் சாட கிராமத்தில் விஷ்ணுவை பண்ணுறோம் சிவலிங்கத்தில் வந்து பகவான சிவனை தியானம் பண்ணுறோம் பூஜை பண்ணுறோம் எல்லாம் பாவனை தானே அது கல் பாவனை தானே அது ஆனா சாஸ்திரம் சொல்லுகிறது அது பிரம்மம்னு சொல்லணும் அது பிரம்மஸ்வரூபமாக இருக்கிறது ஆரம்பிக்கிற போது டீச்சிங் எல்லாம் ஆட்டிடியூடும் டெவலப் பண்ணுவோம் அப்புறம் வந்து உண்மையை சொல்லிக் கொடுப்போம் என்ன சொல்லி கொடுப்போம் பிரம்மத்தை தவிர ஒண்ணுமே பிரம்மா பிரம்ம விவாகம் பாவனை அகம்னா நான் பிரம்மனை பிரம்மமாக அஸ்மி இருக்கிறேன் அகம் பிரம்மாஸ்மிங்கிற மகா வாக்கியம் பிரகதாரண்ய கோபனிஷத்தில் வருகிறது உபனிஷத்ய கோபநிஷத்தை ரொம்ப முக்கியமான காண்டெக்டில் வருகிறது அகம் பிரம்மாஸ்மிதாரண்ய கோபநிஷத்து புஸ்தகமே அது பிருகது ஆரண்யம் ஆரண்யம்னால காடு பிருகதுன்னாங் காடு போனால் ஒன்றும் தெரியாது மந்திரமயாது அதில் தான் நிறைய விஷயங்கள்னா அற்புதமான விஷயங்கள் உபதேசிக்கப்பட்டது பிரம்மைவ அகம் இதகத்து விஸ்தாரிதம் இப்போ பிரம்மைவ அகம்ங்கிறது ஒரு டா ஒரு வேர்டு தனியாக போட்டு பிரம்மைவ நான் பிரம்மே இத வந்து முதலையும் சொல்லலாம் இல்லாட்டி ஒரு லைன் ரெண்டு லைனை சொல்லிட்டு கூட சொல்லலாம் இல்லாட்டி முதல் ஸ்லோகத்தில் சொன்னபடி சொல்லிட்டு முதல் ஸ்லோகத்திலையும் நான் சொன்னேன் இல்லையா எந்த ஒரு சம்பவித்தானது எல்லாம் வியாபிச்சிருக்கோ ஜகத்தை எல்லாம் வியாபிச்சிருக்கோ அதுவே தான் அறியப்படும் பொருள் அல்ல அப்படின்னு ஒரு ஒரு வியாப்தி சொன்னேன் வியாப்தின்னு சொன்னா அதுல இருந்து கிடைச்ச அது அது கலோலரின் சொல்லப்பட்டாரு கிடைச்ச விஷயம் என்ன எனக்கு ஆதாரமானதும் உலகத்துக்கு ஆதாரமானதும் கற்பிக்கப்பட்டிருக்கிறது இப்ப இந்த ஸ்லோகத்தை அது அது சரியா சொல்லுகிறது பிரம்மை இதம் ஜ சகலம் ஜெகத் இதம்ன அனுபவிக்கப்படுகின்ற இந்த உலகங்கள் பார்க்கப்படுகின்ற அனுபவிக்கப்படுகின்ற காணப்படுகின்ற உணரப்படுகின்றும்பங்கள் சிதம் என்னஸ்ல தான் இதெல்லாம் கற்பிக்கப்பட்டிருக்கு சின்ன சைத்தன்ய மாத்திரம் உணர்வில் ஜகத் சின்மாத்திர விஸ்தாரிதம் சர்வம் ஏதல்வரி முடிஞ்சு போச்சு முதல்வரியே திரும்ப சொல்றேன் நான் பிரம்மமாகவே இருக்கிறேன் இந்த உலகம் அனைத்தும் சைதன்யத்தில் கற்பிக்கப்பட்டிருக்கிறது கற்பிக்கப்பட்டிருக்கிறது அடுத்த வரி என்ன சொல்லுறதுன்னா இவை அனைத்தும் இவை அனைத்தும் த்ரிணையா அவித்யா கல்விணையா அவித்யா Maya, மயா Artham அவித்யான்னு சொன்னா மாயான்னு அர்த்தம் அவித்தியான அறியாமைன்னு அர்த்தம் நிறைய அர்த்தங்கள் இது கொண்டு மாய வேற அவித்ய வேறேன்னு சொல்லுகிறவர்களும் இருக்கிறார்கள் நிறையா அதெல்லாம் நம்ம அது கூட நுழைய Artham அவித்யான்னு சொன்னால் அஜ்ஞானம்னு அர்த்தம் அஜானம் மூன்று குணங்களோட கூண்டது சத்தகுணம் ரஜோகுணம் தமோகுணம்ங்கிற மூன்று குணத்தோட சேர்ந்தது ஆகியனால திரிகுணையா அவித்யா மூன்று குணத்தோடு கூடினா அறியாமையினால் நீங்க மாயின் பெட்டர் மாயினால் அல்லது அறியாமையினால் போட்டுக்கலாம் மாயினால் அல்லது அறியாமையினா ரெண்டுமே தெரியாதுன்னு சொன்னீங்கன்னா வேற விஷயம் அது வேற விஷயம் அது அப்புறம் பார்த்துக்கலாம் மாயினால் மாயினா என்ன அர்த்தம்னா அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது மாங்கிறது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிறேன் நம்ம வந்து திடீர்னு ரோட்டில் போயிட்டுருக்கோம் சாயங்கால நேரம் ரெண்டும் கெட்டால் இரு இருட்டும் இல்லை வெளிச்சமும் இல்லைன்னு இருக்குது திடீர்னு ஏதோ ஒரு கையை பார்த்து பாம்புன்னு நினச்சிடுவோம் பயப்படுறோம் தள்ளி போகிறோம் அப்புறம் ஏதோ ஒரு டார்ச் அடித்து பார்க்குறோம் அப்புறம் அது பாம்பு தான் அந்த பாம்பு இல்லை கயிறுன்னு பயம் போயிட்டுருக்கும் ஆனால் கையை பாம்பாக ஏன் நினைச்சோம் அப்படின்னு சொன்னால் நம்ம உடனே ஒரு பதில் சொல்லுவோம் ரொம்ப ரொம்ப புத்திசாக தினமும் ஒரு பதில் சொல்லுவோம் என்ன பதில் சொல்லுவோம்னா நான் முதல்லையே பாம்பை பார்த்துருக்கேன் கயிறையும் பார்த்துருக்கேன் மைண்டு ரெண்டையும் சேர்த்து கன்ஃபியூஸ் பண்ணி கொடுத்து அதனால தான் கயிறு பாம்பாக தெரிஞ்சிதுன்னா அதுதான் ஏன் கன்ஃபியூஸ் பண்ணி எடுத்துன்னு கேட்குறேன்னு அப்படின்னா அது ஏன் கன்ஃபியூஸ் பண்ணி எடுத்த அதுதான் தெரியாது அது மாயா எக்ஸாம்பிளாக சொல்லிட்டேன் அது மாயா ஏன் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு உங்களால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது நீங்கள் சொல்லலாம் நான் கைத்த பார்த்துருக்கேன் பாவை பார்த்துருக்கேன் ஏன்பா கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது எதுனால கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறது மைண்ட் அப்படின்னு கேட்டால் அது ஏன் பண்ணிக்கிறது எனக்கும் தெரியல நீங்கள் சொல்லுங்களேன் எனக்கும் தெரியாது ஏன்னா எனக்கும் தெரியாதுன்னு இல்லை யாருக்கும் தெரியாது ஏன்னா அதுக்கு பேர் தான் சாஸ்திரத்தில் மாயான்னு செய்யும் மாயான்னு என்ன அர்த்தம் போல்ட்டுவது மாயை இல்லாததை இருப்பது போல் காட்டுவது மாயைக்கு ஏதாவது அதனால இந்த வேர்டே மாய ரொம்ப ரிசர்ச் ஆராய்ச்சி பண்ணோம்னா ஒரு வேர்டு யூஸ் பண்றோம் விவகாரம் பண்றோம் அது யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் யூட்டிலிட்டி இருக்கிறதுல அந்த வேடை யூஸ் பண்ணுறதுனால ஆனால் ஆச்சரியம் என்னென்னா இந்த ஷவரு ஹாலா அந்த ஷவரு ஹாலா இந்த ஷவரு ஹாலாக மேலே இருக்கிற ரூஃப் ஹாலா இந்த கீழே இருக்கிற தர ஹாலா இல்லை நடுவில் இருக்கிற ஸ்பேஸ் ஹாலான்னு கேட்டால் எதை சொல்லு ஹாலு எல்லாம் சேர்ந்து தான் ஹால் சத்தாவே கிடையாது அது மாதிரி எல்லாத்தையும் நமக்கு ஒன்னொன்னா இந்த உலகத்தை அனலைஸ் பண்ண முடியும் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணா கிடைச்சு ஒண்ணுமே இருக்கிறது எல்லாத்தையும் பாக்குற போது ஒன்னொன்னா பிரிக்கிற போது கட்டடத்தை பார்க்குற போது இது செங்கலாக கட்டடமாக ஒரு ஆரம்பித்தோம் அது அனதல் அனதரில் போயிட்டுருக்கு செங்கலையும் ரிசர்ச் பண்ணோம் வேணால் கடைசியில் அதுவும் மாயேன்னு ஆயிடும் இப்படியே ஒன்று ஒன்று இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பதார்த்தங்களையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணோம் வேணா எதுவுமே ஒன்றும் இல்லைன்னு அதுதான் மாயா ஒன்றும் இல்லாததை இருக்கிற மாதிரி காட்டின்ட்டுருக்கேன் தங்கத்துல தான் இருக்கு தங்கம் தான் இருக்கு அதுல டிசைனை போட்டு மயங்கிட்டு இருக்கோம் அழுத்துல ஒன்று மாட்டிக்கிறோம் காதில் ஒன்று போட்டுக்கிறோம் கையில ஒன்று மாட்டிக்கிறோம் டிசைன் தான் அதெல்லாம் பண்ணுவேன் நல்லா பண்ணுவேன் நான் தப்புன்னு சொல்ல ஆனா அது உண்மையை தான் ஒன்றும் இல்லாததை கிடைக்கிற மாதிரி காட்டு அதெல்லாம் கொஞ்ச நாள் கேச்சு அதில் இன்ட்ரெஸ்ட் ஏன் அது உண்மையா இருந்தால் அது பொய்யது ஆனா நமக்கு என்னன்னா அது அதுதான் அது அதில் என்னமோ ஒரு ஆனந்தம் இருக்கிற மாதிரியும் அதில் நமக்கு போட்டுன்றவுடனே சமஸ்த ஆனந்தங்களும் வந்துட போகிற மாதிரியும் அப்படி ஒரு ஒரு பிரமே உண்டாகிறது அதனால என்ன பண்ணுறோம் அவசரம் கடையில் போய் விழுந்து விழுந்து விழுந்து விழுந்து செக் பண்ணி பண்ணி இது இது பரவாயில்ல அந்த டிசைன் அடுங்கோ இந்த டிசைன் அடுங்கோ எல்லாம் தங்கறது தான் ஒன்றும் இல்லை எல்லாத்தையும் அவன் கணக்கு படி உருக்கி தான் போடப்பான் அவனுக்கு வந்து கேரட்டு தான் கணக்கு அவனுக்கு டிசைனே இம்பார்ட்டண்ட் இல்லையா அவன் ஞானி அவன் ஞானி அவனுக்கு கேரட்டு தான் கணக்கு அவனுக்கு தங்கின பிஸ்கட்டு தான் கணக்கு டிசைன்லாம் அவனுக்கு இம்பார்ட்டண்ட்டே கிடையாது நம்ம தான் டிசைனில் பயங்கி போயிருவோம் இது மாதிரி நிறைய சொல்ல முடியும் அதனால் இந்த ஸ்லோகத்தில் இந்த அவித்யா வந்து ஹோல் வேர்ல்டு பாடி மைண்ட் காம்ப்ளக்ஸ் எல்லாமே அவித்யா திரிகுணையா கல்பிதம் நல்ல வார்த்தை கல்பிதம்னா சூப்பர் இன் கற்பிக்கப்பட்டு இருக்கிறது ஏற்றுவிக்கப்பட்டு இருக்கிறது இது வெள்ளியா சம்பளமா என்ன சொல்றது வெள்ளி சம்பளம் வெள்ளி சம்பளம்னு சம்பளம்னு இதுக்கு சரியா இந்த மூடியை தனியா எடுத்துட்டா இந்த மூடி இது வந்து இது வந்து அடிப்பாகம் மேலும் திடீர்னு மூடினு ஒரு பெயர் வந்துருக்கு முதல்ல மூடி வச்சிருந்த போது மூடிங்கிற பெயரை பத்தி பேச்சே இல்லை மாய ஒன்னுமில்ல சும்மா வாயிலே மாய கண்டுபிடிக்கணும் போது மூடியை பத்தி பேசவே இல்லை திறந்ததுக்கு அப்புறம் இது வந்து மூடி மூடி மூடி வெள்ளியா வெள்ளியா வெள்ளி இருக்க வெள்ளி வேறையா மூடி வேறையான்னு கேட்டா என்ன சொல்லுவோம் ஆக்சுவலா இது உண்மையாக இருக்கிறது வெள்ளிதான் மூடி இல்லை என்ன இது ஒரு நசுக்கு நசுக்குன்னா தெரிஞ்சு பைத்தம் இல்லை அது வந்து வேணும்னா ஒரு ஒரு அவங்க தெரிஞ்சு போயிட போகுது அது அது ரூபா மாறி போயிடும் நிறைய விஷயங்கள் ஒன்றும் வேண்டாம் எடுத்துக்கல இது பேர் புக்குன்னு பேர் புக்குன்னு பேர் இதை வந்து நான் என்ன பண்றேன் இது வந்து புக்கா இது அட்டை என்ன அட்டை என்ன இது புக்கா இது புக்கா இது புக்கா இல்லை இதுல எல்லா எந்த பேப்பரும் தனித்தனியா எடுத்தா ஒன்னும் இல்ல புக் யூஸ் பண்றது ஒரு மாய்சுவலா அப்படி இந்த உலகத்தை ஒன்னொன்னா அக்கு வேற ஆணி வேற புத்தினால பிரிக்கணும் இப்ப நான் ஒண்ணு கிளிக்கல கிளிக்காம சாமர்த்தியமா பெருமை சொன்னே தவிர அது மா நீங்க என்ன பண்ணணும்னா அறிவால இந்த உலகத்த ஒண்ணும் பண்ணாமலேயே உலகம் பொய்னு புரிஞ்சுக்கணும் உலகம் ஒரு மாய தோற்றம் இந்த உடல் மனம் புத்தி எல்லாமே மாய தோற்றம் குத்துசமீஸ்வர் பாட்டு தான் பாடணும் மாயே மாம்பி மாம்பி யாகி நீ போயிடும் நீ போயிடு மாயை கும்பிட்டு என்ன என்ன பண்ணணும் எனக்கு ஒரு காரியம் பண்ணுறேன் என்ன தயாரிச்சு நீ போயிடணும் திரிகுணையா மயா கல்பி அறியாமையினால் என்னால் கற்பிக்கப்பட்டு இருக்கிறது இதுல ஒரு முக்கியமான வார்த்தை நான் சொல்லவே இல்லை சம்ஸ்கிருத புஸ்தகத்துல அசேஷம்னு போட்டிருக்கு தமிழ் புஸ்தகத்துல சேஷம்னு போட்டிருக்கு ரெண்டு பாடமும் ஓகே அசேஷம்னா அனைத்தும் என் மீது கற்பிக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்னு ஒரு அர்த்தம் என்னால் அறியாமையா அறியாமையினால் என்னால் கற்பிக்கப்பட்டிருக்கிறது அறியாமையினால் என்னால் கற்பிக்கப்பட்டிருக்கிறது நான் தான் புத்தி இல்லாமல் இதை கற்பிச்சிருக்கேன் என் மீது இவைகளெல்லாம் கற்பித்துக் கொண்டு விட்டேன் அப்படின்னு அர்த்தம் சேஷம்னா அந்த கடவுளும் கற்பிக்கப்பட்டவரே என்பது இதுல கருத்து விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணி பூஜை பண்ணிட்டு இருக்கோமே சர்வஜன் சர்வேஸ்வரன் சர்வாதிஷ்டாதா சர்வாந்தரியாமி சகல கல்யாண குண கணகிக்க நிலையாக நான் பகவானோட மகிமிகள் இப்பேற்பட்ட பகவானை விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்றோமே அந்த பகவானும் சூப்பர் இப்போ பகவான் இப்போ வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் கடவுள் வேறே நான் வேறேன்னு சொல்ற போது என்ன பாடி மைண்ட் காம்ப்ளக்ஸோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன் கடவுளுக்கும் நான் என்ன பண்ணுறேன் அவர் சங்கர சக்கர கதாதாரி சூதபாணி ஜடாதாரி கங்கா தரஹா கடவுளுக்கும் ஃபார்ம் அண்ட் ஃபார்ம்ஸ் எல்லாம் கொடுத்து குவாலிட்டிஸ் எல்லாம் கொடுக்குறேன் அவர் எல்லாம் தெரிஞ்சவர் நான் கொஞ்சம் தெரிஞ்சேன் அப்படின்னு தனித்தனியாக பிரித்து வச்சிருக்கேன் ஆனால் அவருக்கும் அவருக்கும் ஆதாரம் கான்ஷியஸ்னஸ் எனக்கும் ஆதாரம் கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்கிற போது நான் கான்ஷியஸ்னஸ்ன்னு புரிஞ்சுக்கிற என் மீது கடவுளும் கற்பிக்கப்பட்டிருக்கிறார் என் மீது உலகங்களும் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன என் மீது உடலும் மனமும் புத்தியும் கற்பிக்கப்பட்டிருக்கிறது ஜாகிரதையா புரிஞ்சுக்க இந்த கோஷம் தான் நிறைய பேருக்கு என்னோட பண்ணும் அதாவது என் எல்லா உடல்களும் கற்பிக்கப்பட்டிருக்கின்றன கூட ஒன்றும் பண்ணாது என் கடவுளும் கற்பிக்கப்பட்டிருக்கிறார் மகாவிஷ்ணு என் தான் கற்பிக்கப்பட்டிருக்கிறார் சிவன் என் தான் கற்பிக்கப்பட்டிருக்கிறார் வேற விதமா போகிறது முதல்ல எல்லாம் பக்தி பக்தியில மனம் ஒழுங்கும் மனம் பொய் என்று உறுதி செய்யப்படும் மனசு ஒடுங்க பக்தி பண்ணினோம்னா கடவுளை நல்லா நினைச்சோம்னா மனசு அப்படியே ஒடுங்கி போயிடும் லயமாகும் தியானம் எல்லாம் பண்ணினோம்னா மனசு ஒடுங்கி போயிடும் லைக் தூக்கம் மாதிரி தூக்கத்துல வந்து நேச்சுரலா ஒடுங்குறது இது சமாதியில நம்ம ஆர்டிபிஷியலா ஒடுக்கிறோம் அவ்வளவுதான் வித்தியாசம் மைண்டை சமாதி தியானம் பண்ணி அப்படியே மைண்டை வந்து கொடுக்கறோம்னு வச்சு அது என்னன்னா ஆர்டிபிஷியலா மைண்டை வந்து லயம் பண்ணும் அவ்வளவுதான் ஆனா அதுக்கு ரொம்ப சக்தி ஜாஸ்தி ஆர்ட் விஷயம் மைண்டை ஒடுக்கறதுக்கே அதுக்கு ட்ரெமண்டஸ் மெச்சூரிட்டி பவர் ஓகே சும்மா ஒன்னும் இல்லை ஆனால் பக்தியினாலையும் யோகத்தினாலேயும் மனசு ஒடுங்கும் ஆனா ஞானத்தில் மனம் பொய் என்று உறுதி செய்யப்படும் மனசுக்கு முக்கியத்துவமே கிடையாது மைண்ட மைண்டை வந்து ஒரு பொருட்டாகவே நினைக்கிறது மனசுக்கு ஒரு ரியாலிட்டியே கொடுக்கறது இல்லை ஆனா வந்து பக்தியில எல்லாம் தத்துவம் பக்தி யோகத்துல எல்லாம் கொடுத்து மைண்டை நினைச்சு அந்த ஒழுங்கு பண்ணி அப்புறம் பண்ணி இவ்வளவுக்கு ரியாலிட்டி கொடுக்கற போது மைண்ட் அன்றியன்னு சொல்லியாச்சுன்னு சொன்னா அன்றியன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சுன்னா எப்படி இருந்தா இறக்கு என்ன ஐ டோன் மைண்ட் எப்படி இருந்தா இறகு எப்படி வந்து அது திசாச்சா அலையிறது அலையட்டும் இப்ப ரொம்ப இருக்கட்டும் ஸ்பஷ்டமா சொல்ற மைண்ட்ல வர ஃப்ளக்வேஷனை கண்டு ஞானி ஒண்ணும் ஒளி பண்றதும் இல்லையா சந்தோஷப்படுறதும் இல்லை இது பகவானுடைய வாக்கியம் கீதையில் பிரகாஷம்னு சொன்னால் சில சமயம் பார்த்தா அப்படி ஆனந்தமான பிரபாகம் மனசில் அப்புறம் சில சமயம் பார்த்தா டல்லு தூக்கம் எதுவுமே புரிய மாட்டேங்குது அப்புறம் சில சமயம் பார்த்தா அதை பண்ணலாமா இதை பண்ணலாமான்னு தோன்றுறது மைண்டுக்கு இதை மூளை பற்றியும் அவங்க ஒரே பண்ணுறதுல மைண்டோட நேச்சர்னு விட்டுறாங்க அதை போட்டு இது பண்ணுறது இல்லைங்கிற கிருஷ்ணன் பிரகாஷம் பிரகிருத்தி மோகம் இதெல்லாம் சொல்றேன் கடவுளே என் மீது கற்பித்திருக்காரு அனைத்தும் என் மீது கற்பிக்கப்பட்டு இருக்கிறது ஆனா சேஷம் பாட்டம்னா ரொம்ப பிரசித்தமா இருக்கு கடவுளே என் மீது கற்பிக்கப்பட்டிருக்கிறார் இது அத்வைத வேதாந்த சித்தாந்தத்தை தவிர யாரும் இதை சொல்லுதில்லை ஒன்லி சங்கராச்சாரிய அத்வைத்த வேலா அந்த சித்தாந்தத்தை தவிர வேற அதர் ஸ்கூல் ஆஃப் தாட் பிலாசபி யாரும் இதை சொல்றதே இல்லை அதாவது கடவுளும் நானும் ஒன்று இந்த ஆங்கிள் தான் இப்படி சொல்றபோது எல்லாமே நானும் ஒன்று தானே எல்லாமே நானும் ஒன்று தான் இதுதான் அன்னைக்கு முதலே சொன்னேன் ஈக்குவேஷன் எப்போ சொல்லணும் கான்ட்ரடிக்ஷனும் இருக்கணும் அதே சமயம் ஈக்குவேஷனும் இருக்கணும் அப்போ தான் ஈக்குவேஷன் பற்றி பேசுவோம் எப்பவுமே ஈக்குவேஷன் இருந்ததுன்னா ஈக்குவேஷனை பற்றி பேச வேண்டியது கான்ட்ரடிக்ஷனும் இருக்கணும் ஈக்குவேஷனும் இருக்கணும் கழகுடு கான்ட்ரடிக்ஷனும் இருக்கு ஈக்குவேஷனும் இருக்கு கான்சியஸ் லெவல்ல ஈக்குவேஷன் இருக்கு இது பாடி மைண்ட் காம்ப்ளக்ஸ் லெவல்ல கான்ட்ரடிக்ஷன் இது புரிஞ்சுடா இதுக்கு பேர் தான் விஸ்டம்னு பேர் இது வந்து பெரிய பிரம்ம வித்தியன்னு சொல்றோம் நாம சொல்றவா சொல்ற விதமாக சொல்லி கொடுத்தா கேட்குறவா புரிஞ்சுக்கிற விதமாக புரிஞ்சுட்டா இதில் ஒன்றும் ப்ராப்ளமே அப்புறம் அவ்வளோ தானே சுவாமிங்கிற நினைக்கிறேன் அவ்வளோதானே போச்சா வேற ஒன்றும் பண்ணவே வேண்டாமா ஒன்றும் பண்ணுறதெல்லாம் நிறுத்தது தானே பேசுறத இத்தனை ஒன்று பண்ண வேண்டாமல் ஏதாவது பண்ண வேண்டாமல் போல இதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று சொல்லும் கூட ஏதாவது ஒரு வயிறு சொல்லிணேன் மனசை அப்படி வச்சுக்கிறது இப்படி வச்சுக்கிறது ஏதாவது ஒரு வயிறு அது வேறு விஷயம் அது டாபிக் ஆனா ஞாபக மோக் அடைய முடியாது மோட்சம் நம்முடைய புரிஞ்சுக்க முடியுமே போல முக்தி என்பது அடையப்படுவது அல்ல முக்தி என்பது அறிந்து கொள்ளப்படுவது ஏனென்றால் பந்தமே ஒரு மாய தோற்றம் பந்தமே மாய தோற்றம் என்று சொல்லும் பொழுது அந்த பந்தம் நீங்குவதும் ஒரு மாயத்தோற்றமே ஆகும் ஆகவே பந்தமும் மாயத்தோற்றம் மிச்சியா மோட்சமும் மிச்சியா ஆகினால மோட்சம் அடையணுங்கிற எண்ணத்தை விடுறதுதான் மோட்சம் அது முறையா விடணும் தப்பா விட்டு விடக்கூடாது ரொம்ப சுரமா போச்சு மோட்சம் அடைய பத்தி அவசியம் வேண்டியது இல்லையா ரொம்ப நல்லா போச்சு அப்புறம் நான் கவலையா அப்படி வரக்கூடாது நான் ஒன்பர் தனி சென்டென்ஸா வச்சு அகம் பிரம்மை அப்படி ஜங்கிறது மூணுதம் அஸ்தி போட்டுக்கணும் அஸ்தி அஸ்திங்குறத போட்டு அதுக்கு ஒரு நம்பர் போட்டு சகலம் ரெண்டு ஜகச்ச மூணு அஸ்தின்னு எழுதி ஒரு நம்பர் போடணும் ஜெகத்து சின்மாத்திர விஸ்தாரிதம் அஸ்தி உங்களுக்கு தமிழ்ல பொழிப்புரை சொல்லணும்னா நான் சொல்றேன் அப்புறம் சொல்றேன் முடிஞ்சதுக்கு பிறகு சொல்றேன் எழுதிதான் ரொம்ப சௌகரியமா இருக்கும் உங்களுக்கு படிச்சோமோ அதுவே எழுதிய மயா அடுத்தது நம்பர் ஒண்ணு மயா ஒண்ணு சர்வம் செய்ததுன்னு அதுல இருக்கிற ஏதத்து நம்பர் டூ ஐயா ஏதத்து சர்வம் சூணு சர்வம் சங்கிறது மூணாவது நம்பர் சர்வம் இல்லாட்டி ஒன்று பண்ணுவோம் ஏத்தத்துங்கிறது நம்ம ரெண்டு போட்டிருக்கோம் இல்லையா சர்வம் மூணு போடுங்க மூணு அப்புறம் ஈஷம் ச சேஷம் சன்னு போட்டுருங்க சேஷம்ங்கிறதுல நாலு மயா ஒன்று ஏத்தது ரெண்டு சர்வம் மூணு சேஷம் சா அப்படிங்க இந்த சா இருக்கோ சர்வம் சைத்தது இருக்கோ அதோட அதை சாவை போட்டுருங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு சார் அஞ்சா மாத்திக்க அஞ்சா போடு திரிகுணையா ஆறு அவித்யா ஏழு கல்பிதம் எட்டு எனக்கு மயா மயா அப்புறம் சொல்றேன் இந்த நம்பர் போட்டு இது புரியும் இதோட நீங்க அடுத்தது பார்க்கிற போது ஈஸியா புரியும் ஒவ்வொரு ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் பாருங்க பார்த்து வரோம் போடுற யுத்தம் இவ்வாறு ஒவளுக்கு பீங்களை சப்ளை பண்ணிக்க நான் இது கொஞ்சம் விளக்கம் சொல்றேன் சுக தரம்னு சொன்னா பேர் ஆனந்தம் இது சுகத்தமும் கூட சொல்லலாம் தப்பு இல்லை அது சம்ஸ்கிருத்த அப்படி யூஸ் பண்ணியிருக்காரு இல்லை சுகத்தரேன்னு சொன்னா ஆனந்த ஸ்வரூபம் இந்த சுகத்தரைங்கிறத அஞ்சாவது ஸ்லோகத்தில் விளக்க போகிறார் அங்கே நான் தெளிவாக சொல்றேன் ஐந்தாவது ஸ்லோகத்தில் சங்கராச்சாரியர் ஐந்தாம் ஸ்லோகம்னா இந்த இதில் இப்போ இப்போ தான் ரெண்டாவது ஸ்லோகத்துக்கு வந்திருக்கும் இப்போ சங்கராச்சாரியர் பேசுகிறது முதல்ல சண்டான வேஷத்தில் இருந்தால் பரமேஸ்வரன் பேசுகிறது ரெண்டு ஸ்லோகம் இப்போ பேசுறது சங்கராச்சாரியாருடைய கருத்துக்கள் அதனால் அந்த கருத்துக்கள் ரெண்டாவது ஸ்லோகத்தில் பார்க்குறேன் இந்த சுகதரங்கிறதுக்கு விளக்கம் அஞ்சாவது ஸ்லோகத்தில் வரப்போகிறது சுகதரம் அப்படின்னு போடுவோம் சுகதலம் அப்படின்னு போட்டுட்டு அது ஃபிஃப்த்து ஸ்லோகத்தில் விளக்கம் வரப்போகிறது அப்படின்னு ஞாபகம் அப்போ நான் விளக்கமாக சொல்கிறேன் ஆனந்த ஸ்வரூபம்னு ஞாபகம் இந்த ஆனந்த ஸ்வரூபம்னு அனுபவிக்கிறது கிடையாது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது கிடையாது இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொடுத்து அதை நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருப்பேன் உங்களுக்கு எவ்வளோ தூரம் புரிகிறதோ பகவான் இருக்கோ தெரியும் இது வந்து எக்ஸ்பீரியன்ஸபுள் ஆனந்தம் இல்லை நெர் கல்பாதிப்பல் ஆடுறத பிரயோஜனம் அது மூணு நாள் இருக்கலாம் நாலு நாள் இருக்கலாம் இருபது நாள் இருக்கலாம் எத்தனை நாள் நாள் இருக்கலாம் நமக்கு தெரியாது ஆனா அது மைண்டினுடைய நம்ம ஆர்டிபிஷியலா கஷ்டப்பட்டு சாதனை பண்ணி மைண்டிடுக்கலாம் அந்த ஆனந்தம் கூட கிடையாது இது முழிச்சு இருக்கிற போதே கொட்டை கொட்டை முழிச்சு இருக்கிற போதே சமைச்சு இருக்கிற போதே காரியம் பண்ணிட்டு இருக்கிற போதே புரிஞ்சுக்கிற ஞாபகம் இருக்கிற விஷயம் ஆகினால இது வந்து இன்டென்ஸ் மெடிடேஷன் டிஎம் ஆட்டுகிறதுக்கெல்லாம் போக வேண்டியதே இல்லை இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அது பண்ணுறதால தான் பண்ணலாம் அதில் ஒரு நிம்மதி இருக்குது அந்த நிம்மதியெல்லாம் பண்ணுறது வந்து ஆற்றெல்லாம் விட்டுவிடும் ஆம் வீடெல்லாம் விட்டுக்கிட்டு வீடு எல்லாத்தையும் கொடுத்து எல்லாம் கொடுத்துக்கிட்டு நீங்கள் உண்டு இனிமெல்லாம் பண்ணுங்க நான் இப்போ நிச்சயம் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அதை தான் இருக்க போகிறேன் இல்லாட்டி தயவு செஞ்சு எனக்கே ரூம் கொடுத்துருங்கோ வேளாண் சாப்பாடு மாத்திரம் கொடுத்துருங்கோ நான் காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கேன் என்ன யோக்கியத்தை தகுதி சொல்ற தியானம் பண்றதுங்கிறது நேச்சரா வருங்க ரொம்ப அழகான வாழ்க்கை எப்ப உனக்கு வந்து இந்த வேர்ல்டு பிளஷர்ல இச்சை எல்லாம் குறையிறதோ அதாவது டிவி பாக்கணும் சா பண்ணணும் ஊருக்கு போகணும் யாத்திரை இருந்தா அப்புறம் யாரோ யாரோ ஹஸ்பண்டாவே இருக்கட்டும் இருந்தா போயிட்டு வாங்க கொஞ்சம் வேலை ஏதாவது எத்தனை நேரம் தான் பண்ணணும் அப்போது வந்து கம்பெனி எதுவுமே எனக்கு வேண்டாம் ஒன்றுமே வேண்டாம்ப்பா எனக்கு வந்து கொஞ்சம் நேரம் எனக்கு ஸ்நானம் பண்ணணும் எதுவும் பேருக்கு கொஞ்சம் ஆகாரம் அதுவும் எதுக்கு தியானம் பண்ணுறது கொஞ்சம் சக்தி வேணும் அதுக்காக அதனால் நான் பண்ணி அது அது இன்ட்ரெஸ்ட் வருமா அதை தவிர வேறு எதுவும் பிடிக்கவே பிடிக்காதான் தியானம் பண்ணணுங்கிற ஒரு வேகம் எந்தூசியாஸை வந்துடுமா நிறையா சொல்ற விஷயம் எது சொல்றேன் அதுக்காக தான் சொல்றேன் அது நம்ம வந்து அந்த பிளிசை பற்றின வர்ணனை எல்லாம் நிறைய படிச்சுருக்கோம் அது சிவானந்த வெள்ளம் எல்லாம் படிச்சுருக்கோம் நம்ம கேட்டிருக்கோம் அந்த ஆனந்த வெள்ளத்தில் முங்கி தலுங்கி அப்படிலாம் நம்ம கேட்டிருக்கிறதுனால நமக்கு என்னென்னா அந்நாள் என்னாலோன்னு தோணும் அது எப்போ அடையிறது சுவாமிஜி சீக்கிரம் அடையணும் அதெல்லாம் வேணும் இந்த விவகாரத்தை சம்சாரத்தில் வந்து அது வரவே வராது நான் கேரண்டி கொடுக்குறேன் வராதுங்க இருக்கு கேரண்டி இருக்குது அதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் முற்ற திறந்த முனிவரா எல்லாம் காரியங்கெல்லாம் விட்டுவிட்டு கிருஷ்ணாராமா கோவிந்தான்னு பண்ணிட்டு அது அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அது அங்கே போய் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு வச்சுக்கணும் நம்ம இதுவும் விட்டுவிட்டு அதையும் விட்டு மாட்டிடுவோம் கடைசியில் அதுவும் வராது இதையும் விட்டுருப்போம் கடைசியில் என்ன இதோ ப்ரஷ்டோ பிரஷ்டான்னு சொல்லி கடைசியில் அம்போன்னு மாட்டி விட்டுணும் நம்ம போனால் கேள்வி பண்ணுவாங்க து இதெல்லாம் பிரம்மத்துக்கு லட்சணம் இந்த கான்சிய அது சுகதரம் அது நித்தியம் அது பரம் அது நிர்மலம் நிர்மலம்னா மாசற்றது பரம்னா உயர்ந்தது நித்யம் சொன்னா காலத்தால் அழியாதது சுகதரம் இது நாளையும் நன்றாக விளக்க வேண்டும் நாளை தெளிவாக விளக்குகிறேன் நல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன் சுகதரம் நித்தியம் பரம் நெர்மலம் இந்த ஞானம் எவனுக்கு இப்பேற்பட்ட பிரம்மத்தனிடத்தில் எவனுக்கு உறுதியா புத்தி ஸ்திரமா இருக்கோ இங்கேயும் சொல்றது திருடாமதி திருடாமதினா என்ன அர்த்தம் ஸ்டாங்கா இந்த ஞான உறுதியாகி விட்டதுன்னா சண்டாளனாய் இருந்தா என்ன பிராமணனாய் இருந்தா என்ன அவன்தான் சிறந்தவன் இது என்னுடைய உறுதியான கருத்து அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லுகிறார் ஆதிசங்கரன் ஆக இதுலருந்து என்ன தெரிகிறதுனா பிறப்பு முக்கியம் தத்துவ ஞானமே முக்கியம் என்று தெரிகிறது நான் வந்து முதல் ஸ்லோகத்துக்கு பழிப்புற இப்ப இதுவரைக்கும் சொல்லணுமா சொல் நாளைக்குழிப்பிலும் கனவிலும் உறக்கத்திலும் நான் ரொம்ப தூய தமிழ் சொல்லுவேன் விழிப்பிலும் கனவிலும் உறக்கத்திலும் தூய உணர்வானது எந்த தூய உணர்வானது விளங்குகிறதோ தெள்ளத்தெளிவாக விளங்குகிறதோ செமிகால எந்த தூய உணர்வானது உலகங்களுக்கெல்லாம் உலகங்களையெல்லாம் உலகங்களுக்கெல்லாம் சாட்சியாக இருந்து கொண்டு உலகங்களுக்கெல்லாம் சாட்சியாக கொண்டு பிரம்மா முதல் எறும்பு வரையிலும் உள்ள சரீரங்களில் பிரம்மா முதல் எறும்பு வரையிலும் உள்ள சரீரங்களில் ிருக்கிறதோ உணர்வே நான் அந்த காணப்படுகின்ற மனம் புத்தி முதலான மனம் புத்தி உடல் உலகம் முதலான மனம் புத்தி உடல் உலகம் முதலானும் நான் அல்ல எவைகளும் நான் அல்ல என்ற உறுதியான அறிவானது என்ற உறுதியான அறிவானது எவருக்கு உண்டாயினும் சரி எவருக்கு உண்டாயினும் சரி சரி நல்ல சரி அவர்கள் கீழ்குலத்தவராயினும் அல்லது மேல் குலத்தவராயினும் ஆவர் சிறந்த பெரியோர்களே ஆவர் இது எனது உறுதியான அபிப்பிராயம் இது எனது உறுதியான கருத்து இது எனது உறுதியான கருத்து உறுதியான கருத்து அடுத்த ஸ்லோகம் காணப்படுகின்ற இவ் உலகம் அனைத்தும் தூய உணர்வின் மீது கற்பிக்கப்பட்டதே ஆகும் அந்த ஈசனும் இவ்வுலகம் அனைத்தும் முக்குணமயமான அறியாமையினால் என்னால் கற்பிக்கப்பட்டிருக்கிறது என்னால் கற்பிக்கப்பட்டிருக்கிறது நான் பரம்பொருளே பரம்பொருளாகவே இருக்கிறேன் நான் பரம்பொருளாகவே இருக்கிறேன் வனுக்கு மாசுகள் அற்ற மாசுகள் அற்ற மேலான நித்தியானந்த பிரம்மஸ்வரூபத்தில் நித்யானந்த பிரம்மஸ்வரூபத்தில் இருக்கு இத்தகைய உறுதியான அறிவு இருக்கிறதோ இத்தகைய உறுதியான அறிவு இருக்கிறதோ அவன் நாயினும் சரி மேல் நாயினும் சரி மேற்குலத்தோனாயினும் சரி சிறந்தவன் என்பது எனது உறுதியான கருத்து அவனே மக்களுள் கலை சிறந்தவன் என்பது எனது உறுதியான கருத்து ம் பூர்ணம பூர்ணமி பூர்ணாத் பூர்ணமுதே பூர்ணஸ் பூர்ணமாதாஜ பூணமேவிஷாரி